இருநூற்றி எழுபது முஹம்மது பின் முந்தர் கூறியதாவது நான் நறுமண பொருளை பயன்படுத்தி காலையில் இஹ்ராம் அணிந்தவனாக இருக்க விரும்பவில்லை என அப்துல்லாஹின் உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறியதை ஆயிஷா ரஜி அல்லா அவர்களிடம் கூறினேன் அப்போது நான் நபிசல்லாஹு வாயிலி வசல்லம் அவர்களுக்கு மனப்பொருட்களை பூசுவேன் அவர்கள் தமது மனைவியருடன் இரவு தங்கிவிட்டு பின்னர் காலையில் இஹ்ராம் அணிந்தவர்களாக இருப்பார்கள் என் ஆய்ஷாரம் இல்லாம அவர்கள் கூறினார்கள்